முப்பது அவர்கள் மக்கள் தொடர்ந்து அவர்களிடம் கேட்ட உங்கள் நிலை போன்று நான் இல்லை என் இறைவன் எனக்கு உண்ண தருகிறான் பருக தருகிறான் என்று கூறினார்கள் ஒன்று முஸ்லிம் ஒன்று